ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மஹம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் ஸ்ராத்தினுடைய பெருமைகளை விரிவாகப் பார்த்துன்னு வரோம் நம்முடைய பிதற்கள் ஸ்ராத்தத்துக்கு எப்படி வரா அதை பார்த்தவர்கள் யாரு அப்படிங்கிறத விரிவாக பார்த்தோம் இராமாயணத்திலிருந்து ஒரு சம்பவத்தை பார்த்தோம் மேற்கொண்டு நம்முடைய ஸ்ராத்தத்துக்கு நம்முடைய தகப்பனார் அவருடைய தகப்பனார் அவருடைய தகப்பனார்னு மூன்று தலைமுறை அவர்கள் வர்றார் அவர்களுக்கு உள்ள பாகம்னு பார்த்தோம் பாக்கி பிதர்களுக்கெல்லாம் எங்கே பாகம் கொடுக்குறோம் ஸ்ராத்தத்தில் அப்படிங்கிறத கருட புராணம் நமக்கு விரிவாக காண்பிக்கிறது பகவான் சொல்கிற பொழுது ஏயந்தி பித்திருந்தேவான் பிரம்மணாச்சுதாசனம் சர்வூத்தராத்மா வி யஜந்தி தே பித்திருக்களையோ தேவதைகளையோ பிராமணர்களையோ அக்னியவோ யார் உபாசனம் பண்ணுறோ எப்படி உபாசிக்கிறாளோ அது அவ்வளவும் என்ன சேர்ந்ததாக ஆறுது என்னதான் வந்து அடையிறது அந்தந்த பலனை பூர்ணமாக ஜனங்கள் அடையிறா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்த்தேன விதினா ஸ்ராத்தம் கிருத்வாஸ்வவிபவோசிதம் தன் தாயார் அல்லது தகப்பனாருக்கு ஸ்ராத்தத்தை தன்னுடைய வசதிக்கு தகுந்தாற்போல பண்ணணும் தனக்கு எந்த அளவுக்கு வசதி இருக்கோ அந்த அளவுக்கு செய்யணும் வசதிகள் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் செய்யறது ரொம்ப குறைச்சலாக இருக்குது அப்படின்னு இருந்தால் பலனில் வித்தியாசம் வரும் எவ்வளவு செய்தும் பிரயோஜனம் இல்லாமல் போகும் நம்முடைய வசதிக்கு தகுந்தாற் போல பண்ணணும் ஆப்ரம்மஸ்தம்ப பரியந்தம் ஜெகத் பிரீநாதி மாணவஹா ஒரு ஸ்ராம் பண்ணுறதுனால பிரம்மஸ்வரூபத்திலேருந்து ஆரம்பித்து ஸ்தம்பம்னு ஒரு பூச்சி சின்ன பூச்சி அது வரையிலும் அத்தனை பேரும் திருப்தி அடையிறா ஒரு ஸ்ராத்தினால ஸ்ராத்தத்தில் எங்கெங்கே யார் யாருக்கு பாகம் கொடுக்குறோம் அப்படின்னா அன்னப்பிரகிரணம் எத்தோ மனுஷ்ய கிரியத்தே பூவி தேன திருப்தி தி ஏ பிஷாசத்துவம் ஆகத்தாஹா எங்கெல்லாம் மந்திரம் சொல்லி அன்னத்தை கீழே உதுக்குறோமோ விக்ரம்னு அன்னத்தை உதிர்க்கிறது பிராமணர் இலைக்கு முன்னாடி அன்னத்தை உதிர்க்கிறது கீழே அப்படி செய்கிறதுனால நம்முடைய பித்திருக்கள் யாரெல்லாம் பிஷாசத்துவத்தை அடைஞ்சிருக்காளோ பிசாசு ரூபமாக இருக்காலும் அவர்களுக்கு அந்த விக்கிராண்டமானது போய் சேர்றது எச்சாம்புஸ்நான வஸ்திரேபியா பூமூ பத்தி ஹேச்சரா தேனையே தருத்தாம் பிராப்தா தேஷாம் திருப்தி பிரஜாயத்தை ஸ்ராத்தம் ஆரம்பித்தாச்சுன்னா ஒரு முக்கியமான தர்மம் இருக்குது என்னென்னா இந்த மாத்தியான்க்க காலம் வந்த பிறகு ஸ்ராத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஸ்நானம் பண்ணணும் அந்த ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த வேஷ்டி துண்டை உடனே காய போடக்கூடாது அந்த வேஷ்டி துண்டை அப்படியே வச்சு வைக்கணும் ஈரமாகவே வச்சு வைக்கணும் ஸ்ராத்தம் முடிஞ்ச பிறகு பிண்டப்பிரதானம் ஆன உடனே அந்த வேஷ்டி துண்டை பிழியணும் பிழிஞ்சு அதற்கப்பறம் காய போடணும் அப்படின்னு சாஸ்திரம் பாக்கி நாளில் நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அந்த வேஷ்டியை காயப்போற்றுடணும் ஸ்ராத்த தினத்தன்னைக்கு ஸ்ராத்தம் பிண்டப்பிரதானம் ஆன பிறகு அந்த வேஷ்டியை பிழிஞ்சி காயப்போடணும் அப்படி பிழியிற பொழுது பித்ருக்களுடைய பாகம் இதுன்னு நினைச்சிண்டு அந்த வேஷ்டியை பிழியணும்னு சாஸ்திரம் சொல்கிறது அப்படி யார் அந்த வஸ்திரத்தை பிழிஞ்சி கீழே விடுறானோ தேனத்தே தேனையே தருதாம் பிராப்தாக தேஷாம் திருப்தி பிரஜாஜதே நம்முடைய பிதர்கள் மரங்களாக யார் யாரெல்லாம் பிறந்திருக்காளோ அவர்களுக்கு அந்த தீர்த்தமானது திருப்தியாக போய் சேர்றது யானி கெந்தாம்பூனி செய்வ பதந்தி தரணி தலே தேனச்சாப்பியாயனம் தேஷாம் ஏ தேவத்துவம் உபாகதாக நம்முடைய வம்சத்தவர்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணி யார் தேவதைகளாக பிரகாசிக்கிறாளோ தேவசரீரத்தை அடைஞ்சிருக்காளோ அவர்களுக்கு இந்த அர்கப் அர்கிய தீர்த்தத்தினால் திருப்தி ஏற்படுறது ஸ்ராத்தத்தில் அர்க்யம்னு உண்டு அந்த பிராமணர்கள் கையில் கொடுத்த பிறகு கடைசியில் அந்த ரெண்டு அர்கிய தீர்த்தம் இருக்கும் ரெண்டையும் உண்ணாக பண்ணி அந்த பிண்டத்தை சுற்றி அப்பிரதட்சிணமாக சுத்துறது அந்த கெந்த தீர்த்தத்தை கீழே விட்டுண்டே சந்தனம் கலந்த தீர்த்தம் அது அந்த தீர்த்தத்தை மந்திரம் சொல்லி கீழே விடுறதுனால நம்முடைய வம்சத்தில் யார் தேவதைகளாக பிரகாசிக்கிறாளோ தேவதரீரத்தை யார் எடுத்திருக்காலும் அவர்களுக்கு அந்த பாகமானது போய்சேர்றது ஏச்சாப்பிஸ்வகுலாத் பாஹ்யாக கிரியாயோகியாஹியசம்ஸ்கிருதாகவிக்கிரசம்மார்ஜனஜலாசினா யார் நம்முடைய வம்சத்தில் சரியானபடி கர்மாக்கள்லாம் செய்யப்படாமல் செய்யப்படணும் ஆனால் செய்யப்படாமல் உள்ள பிதற்கள் யார் இருக்காலோ அவர்களுக்கு அந்த பிராமணர்களுடைய இலைக்கு முன்னாடி விக்கிரம்னு போடுறதுக்கு முன்னாடி கீழே ஜலம் விடுவா மார்ஜனம்னு பேருது முதல்ல ஜலத்தை விட்டுட்டு அப்புறம் அன்னத்தை உதிர்த்த பிறகு புனர்மார்ஜனம்னு மேற்கொண்டு ஜலம் விடுறது அந்த அன்னத்து மேல் அங்கே விடக்கூடிய அந்த ஜலத்தை அவர்கள் எடுத்துக்கிறாள் அந்த விடுற ஜலத்தினாலே அவர்கள் திருப்தி அடையிறான் நிறைய விடணும் ஜலத்தை கொஞ்சமாக விடுங்கோ கொஞ்சமாக விடுங்கோன்னு சொல்லுவா என்ன ஜலம் ஓடுங்கிறதுக்காக ஆனால் நிறைய விடணும் ஜலத்தை நிறைய விடணும் அங்கு புக்துவாச்ச ஆச்சபனம் எச்ச ஜலம் எச்சாநி சேவித்தம் பிராமணானாம் ததைவானியது தேன திருப்தியும் பிரயாந்திவை சரியான அடுத்த பிறவியே இல்லாமல் அநாதையாக காலமானவர்கள் யார் நம்முடைய வம்சத்தில் உண்டோ அவர்களுக்குன்னு ஒரு பாகம் நாம் கொடுக்குறோம் என்னென்னா அந்த பிராமணர்களுக்கு நடுவில் சில இடங்களில் ஆச்சபணம் வரும் பாத பிரச்சாலனம்னு பாத பிரச்சாலனம் ஆன பிறகு ஆச்சபணம் பண்ணணும் பிராமணர்கள் அதே போல் போதனத்துக்கு முன்னாடி ஒரு ஆச்சபணம் போஜனம் ஆன பிறகு ஒரு ஆச்சபணம் இந்த ஆச்சபணங்கள் பண்ணி அந்த தீர்த்தத்தை கீழே விழும் ஆச்சபணம் பண்ணுற பொழுது ஜலம் கீழே விழும் அந்த கீழே விழுற ஜல அநாதையாக காலமானவர்கள் அவர்களுக்கு திருப்தி ஏற்படுறது பிசாசத்துவம் அனுப்பிராப்தாக கிருமிகீட்டத்துவமேவையே மேலும் அந்த கீழே விழற ஜலத்தினால் யாருக்கு திருப்தி ஏற்படுறதுன்னா பிசாசாக போனவர்கள் அல்லது கிருமிகீட்டம் சின்ன ஊர்ந்து போகிற பூச்சிகள் நடந்து போகிற பூச்சிகள் இந்த பூச்சிகளாக பிறந்த பிதற்களுக்கு திருப்தி ஏற்படுறது உத்திருத்தேஷு அன்னபிண்டேஷு புவியேச்ச அன்னகாங்க தைரேவ ஆபியாயனம் தேசாம் ஏ மனுஷம் ஆகத்தா அல்லது மனுஷராகவே பிறந்த பித்திருக்கள் நம்முடைய வம்சத்தில் வந்தவர்கள் அவர்களுக்கு எங்கே பாகம் அப்படின்னா அந்த பிராமணர்கள் சாப்பிட்ட பிறகு மீதி இருக்கும் எழைல் நிறைய அந்த மீதி உள்ளதை கடைசியில் மந்திரம் சொல்லி கீழே ஒதுக்குவா இலையை விட்டு கீழே ஒதுக்குவா பூமியில் விடறா போல் அது சாப்பிட்ட பிறகு எப்பொழுதுமே எப்போ சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடித்த பிறகு இலையில் உள்ளதை எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி வைக்கப்படாதுன்னு சாஸ்திரம் தினப்படி சாப்பிட்ற பொழுது என்னென்ன பாக்கி இருக்கோ அப்படி அப்படியே வச்சுட்டு எழுந்து நடணும் எல்லாத்தையும் ஒன்றா குவிச்சு ஒரு மூளையில் வைக்கப்படாது ஆனால் ஸ்ராத்தத்தில் சாப்பிட்டு முடிச்ச பிறகு எல்லாத்தையும் ஒன்றா ஒதுக்கி பூமியில் விழரா போல் தள்ளணும்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது அது சில பித்திருக்களுக்கு பாகமாக போய் சேர்றது அவர்கள் யாருங்கிறத அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்